நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் ஒன்று கவனிச்சு பாருங்க இந்த உலகத்துல இயற்கையா கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்குமே வந்து நம்மனால ஒரு விலையை வந்து நிர்ணயிக்க முடியாது உதாரணத்துக்கு காத்து அப்புறம் மரம் செடி கொடி காடு மலை இப்படி ஆனா மனுஷனால படைக்கப்பட்ட பொருள்களுக்கு எல்லாமே வந்து நாம் வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயிச்சிடணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு சைக்கிள் ட்ரெயின் காரு இப்படி ஏ என்னடா அஞ்சல் தலையை பத்தி பேசுவார்னு பார்த்தா இவர் வேற பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நாம அறிவும் அஞ்சல் தலையில ஒரு அஞ்சல் தலை அதோட மதிப்பு பார்த்த ஒரு நாலு தகவல்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் முதல் தகவல் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷனால் படைக்கப்பட்ட பொருள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மதிப்பு நிர்ணயிச்சிடுறாங்க அந்த மதிப்பு முகமதிப்பு அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சல் தலையிலையும் ஒரு முகமதிப்பு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த முகமதிப்பு என்னென்னா அந்த நாட்டோட கரன்சி வேல்யூ இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் அப்புறம் சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோ இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சியை வந்து அந்த அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா ஸ்டாம்ப்லேயுமே ஒரே வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஸ்டாம்ப்லேயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒரு ரூபா ஸ்டாம்ப் இருக்குது அப்புறம் ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் இருக்குது அப்புறம் அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் இருக்குது அப்புறம் பத்து ரூபா ஸ்டாம்ப் இருக்குது இப்படி பல வேல்யூவில் வந்து ஸ்டாம்புகள் வந்து இருக்கு இது ஏன் அப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அனுப்புகிற லெட்டர் அதோடய எடைக்கு மாதிரி நாம் வந்து இந்த ஸ்டாம்புகளை வந்து ஒட்டி அனுப்ப முடியும் அதுக்கோசரந்தான் அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அஞ்சல் தலைகளை டினாமினேட்டட் போஸ்டல் ஸ்டாம்ப் அதாவது முக மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ உங்களுக்கு உடனே ஒரு கொஷன் வருது சோ இந்த மாதிரி கரன்சி வேல்யூ பிரிண்ட் பண்ணாமல் கூட அஞ்சல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாங்கிறதான நம்மளோட அடுத்த தகவல் வந்து அதை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பன்னெண்டு கண்ட்ரியில் அவங்க ரிலீஸ் பண்ணுற சில ஸ்டாம்ப்ல வந்து அந்த நாட்டோட கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நாடுகள் எதுனா கனடா அயர்லாண்டு ஹாலாண்டு பெல்ஜியம் நியூசிலாண்டு அப்புறம் சிங்கப்பூர் ரஷ்யா ஃபின்லாண்டு ஸ்வீடன் அப்புறம் இங்கிலாண்டு அப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி நான் டினாமினேட்டட் ஸ்டாம்ப் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அமெரிக்கா வந்து முதல் நான் டினாமினேட்டட் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அஞ்சல் தலைகளை வந்து மெயினாக வந்து அவங்க உள்நாட்டு அஞ்சல் சபைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கரன்சி வேல்யூ பிரிண்ட் பண்ணாமல் இருக்கிற அஞ்சல் தலைகளை வந்து அவங்க வந்து எடைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கோசரம் இந்த மாதிரி கரன்சி வேல்யூ பிரிண்ட் பண்ணாத ஸ்டாம்ப்பை வந்து அந்த பன்னெண்டு கண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம அஞ்சல் தலையோட மதிப்பு பற்றின அடுத்த தகவல் வந்து கரெக்டு இந்தியாவு பற்றினதுதான் சோ, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்